நட்டினை அனைவருக்கும் ஐந்து வயதானாலும் அவசரம் ஆகாது பத்து வயதானாலும் பதட்டம் ஆகாது இனிமையாக பேசுதல் நாக்கை பழுதாக்காது நாவில் எலும்புகள் கிடையாது ஆனால் எலும்புகளை அது நொறுக்கல்லது பழக்கப்பட்டுவிட்டால் தீமை கூட நன்மையாக தெரியும் அதனால் நாம் நன்மையை கடைபிடிக்க வேண்டும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆறுவது சினம் என்கிறார் ஔவையார் கோபம் என்பது நெருப்பை போன்றது நெருப்பு தன்னிடத்தில் உள்ள பொருளை எரித்து அழித்துவிடும் அதுபோல கோபமும் நம்மை அழித்துவிடும் எதற்கெடுத்தாலும் முன்கோபப்படும் சிறுவன் ஒருவன் வசித்து வந்தான் முனுக்கென்றால் அவனுக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் தலைக்கால் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வயது வரம்பில்லாமல் எல்லோரையும் பேசிவிடுவான் பின்னர் அவர்களிடம் வருத்தமும் அடைவான் நாளடைவில் அவனை சுற்று வட்டாரத்தில் பலருக்கும் இதனால் பிடிக்காமல் போனது அவனை அனைவரும் தவிர்க்க ஆரம்பித்தார்கள் பையனுக்கு தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றினாலும் எப்படி என்றுதான் தெரியவில்லை அவனுடைய அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு ஒரு நாள் ஒரு வாளி நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார் ஒவ்வொரு முறை ஆத்திரப்படும் சம்பந்தப்பட்டவர்களை திட்டுவதை விட்டுவிட்டு வீட்டுக்கு பின்னால் உள்ள சுவரில் ஒரு ஆணியை ஆத்திரம் தீரும் அடித்துவிட்டு வரும்படி அறிவுரையும் எத்தனை முறை கோபம் உனக்கு வருகிறதோ அத்தனை ஆணிகளை நீ சுவரில் அடிக்க வேண்டும் என்று கூறினார் அவன் முதல் நாளே ஆணிகளை சுவரில் அடித்து வைத்தான் இவ்வாறு ஆணிகளை அடித்து வரும் நிலையில் நாட்கள் செல்ல அவனை கோபம் வன்மையாக பேசுவதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான் கோபம் வந்தால்தான் உடனே ஆணி அடிக்கப் போக என்று மிகவும் பொறுமையை கையாண்டார் நாளடைவில் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு சுவர் பக்கம் போகும் கோப வெறி குறைந்து போய் சுவரில் ஆணி அடிப்பதையே குறைய தொடங்கியது சில நாட்களில் சுவரில் ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இருக்கவில்லை அதை பற்றி அப்பாவிடம் போய் விபரத்தை சொன்னான் அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை காட்டிக் அவனிடம் ஒரு ஆணி பிடுங்கும் கருவியை கொடுத்து சுவரில் அவன் ஏற்கனவே அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்க சொன்னார் அவனுக்கு முழுதாக ஒரு நாள் பிடித்தது எல்லா ஆணிகளையும் பிடுங்கிய பிறகு அப்பாவும் அவனும் சுவரை பார்க்க போனார்கள் அப்பா சுவரில் ஆணிகள் பிடுங்கிய இடத்தில் இருந்த வடுக்களை மகனுக்கு காட்டி கோபம் வந்தால் அறிவிழந்து சொல்லும் கடுஞ்சொல்லும் போலத்தான் ஆணியை பிடுங்குவது போல் நீ பேசியதற்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த சொல் தைத்த இடத்தில் உள்ள வடு இந்த ஆணி ஏற்படுத்திய வடுவைப் போலவே மறைவது மிக கடினம் என்று அவனுக்கு எடுத்து கூறினார் இதையே தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட என்கிறார் வள்ளுவர் தீயார் சுட்டப்புண் ஆறிவிடும் ஆனால் ஒருவரை கூறிய கடுஞ்சொல் என்றும் மாறாமல் அவருடைய மனதில் தழும்பாக நிலைத்து நிற்கும் எனவே கடுஞ்சொற்கள் பேசுவதையும் கோபப்படுவதையும் விட்டுவிட்டு பிறருக்கு துன்பம் செய்யாத மகிழ்ச்சியை தரும் இனிய சொல்லை பேசி இந்த பிறவியில் இன்பத்தை பெறுவோ இந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டு மகனும் நன்றாக உணர்ந்து திருந்தி ஊர் போற்றும் வகையில் வளர்ந்து வாழ்க்கையில் வெற்றிகள் பல பெற்றான் வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமர சுவாமி